கோணத்திற்கு மாறிட்டு வருது அதை எப்படி எடுத்துக்கலான்னா சிலர் எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்களே நாமளும் போகணும் அப்படிங்கிறதுக்காக போகிறது இன்னும் சிலர் இருக்கிறாங்க நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கெல்லாம் போக மாட்டேருங்க தேடி தேடி பல நூறு கிலோமீட்டர் ஏன் பல்லாயிரம் கிலோமீட்டர் தேடி தேடி போய் தெய்வத்தை ப பார்க்கணும் அப்படின்னு ஓடுவாங்க அதுலேயும் வசதி பெற்றவர்கள்லாம் இன்னும் போய் பல மலர்களையும் பல வகையான அபிஷேக அலங்கார பொருட்களையும் வாங்கிட்டு தெய்வத்தை பார்க்குறதுக்கு போவாங்க அங்கேயும் போய் எல்லோரோடும் சேர்ந்து இருப்பாங்கன்னா இல்லை அங்கேயும் போய் சிறப்பு தரிசனம் கட்டண தரிசனம் பல்வேறு வகையில் போய் தெய்வத்தை பார்த்துட்டு வருவோம் ஆனால் அப்படி சென்று பார்ப்பவங்களுக்கு இறைவன் பார்ப்பார்னா இல்லை ஏனென்றால் இறைவன் நம்ம எவ்வாறெல்லாம் வர சொல்லலை இறைவன் பக்தியை வெளிப்படுத்துங்கன்னு என்றைக்குமே சொன்னதில்லை பொதுவாக முன்னோர்களெல்லாம் இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு நம்பினாங்க ஆனால் நாம் அவ்வாறு நம்புகிறோமா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம் இறைவனை தேடி ஓடுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை ஆனால் உண்மையிலேயே இறைவன் எங்கிருக்கிறார் எல்லாவற்றையும் எடுத்து எம்பிய வள்ளுவன் அதையும் நமக்கு சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கிறார் இறைவனை எவரெல்லாம் நினைக்கிறாரோ அவருடைய மனம்தான் அதாவது மனதுதான் இறைவனுக்கு மலராம் நாம் வாங்கி எடுத்து செல்கிற மலரெல்லாம் இறைவனுக்கு மலர் இல்லை இறைவனை நினைப்பவருடைய மனம்தான் அவருக்கு மலர் அங்கேதான் அவர் அமர்ந்திருப்பாராம் அவ்வாறு அமர்ந்திருக்கக்கூடிய இறைவனை இறைவனுடைய திரு அடிகளை நினைப்பவருக்கு துதிப்பவருக்கு இந்த நில அதாவது இந்த பூ உலகில் நீண்ட நெடிய நிலைத்த வாழ்க்கை கிடைக்குமா சாதாரண வாழ்க்கை அல்ல நீண்ட நெடிய நிலைத்த வாழ்க்கை வாழ்க்கை நிலைத்திருக்கும் இந்த பூ உலகில் அப்படின்னு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் அதனை மறந்துவிட்டு தான் நாம் தெய்வத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதையினால் இனிமேல் இறைவனை துதிப்போம் அவ்வாறு துதித்து நம் மனதிற்குள் வந்து அமரும் இறைவனின் அடிகளை வணங் வணங்கி இந்த நில உலகில் நிலைத்த வாழ்க்கையை நீடித்த வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எண் மூன்று மலர்மிசை இயகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு நன்றி மீண்டும் நாளைய குரலில் சந்திப்போம்